हेतवे तापत्रय विनाशाय, ிந்தோோத்தியேதவே தாபத்தய விநா நலபமிஷ்மனீரூம் யுமாவேய விஷய ச अवधूत दत्त गुरु அவதூத்த தத்த குரு யது மகாராஜாவுக்கு சொல்கிறார் இதம் மனுஷியம் இந்த மனுஷரீரம் இருக்கு அர்த்ததமபி அர்த்ததமப்பி அர்த்ததம் அனித்யம் அப்பின்னு இருக்குது அந்த அப்பியை எடுத்துக்கணும் அர்த்ததமப்பி வாழ்க்கையில் புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் புருஷார்த்தம்னால் என்ன ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுக்கறது ஏதோ மனுஷன் முயற்சி பண்ணுறான் பணம் சம்பாதிக்கிறான் சுகம் அனுபவிக்கிறான் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அனித்யம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஆக இந்த உடல் வாழ்க்கையில் இன்பத்தை தருவதாக காணப்பட்டாலும் கூட நிலையற்றது ஆக இந்த நிலையில்லாத உடல் மூலம் நாம் அனுபவிக்கிற நிலையற்ற இன்பங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து அனுமத்யூ மிருத்யூன்னா கூடவே இந்த மரணம் வந்துட்டே இருக்கான் கூட எப்போ சரீரம் பிறந்ததோ அன்னையிலேருந்து உடன்பிறவா சகோதரனாக இருக்கிறது யாருன்னா உடன் பிறந்த சகோதரன் உடன்பிறவா சகோதரன் யாருன்னா யம மரணம் கூடவே இருக்குது ஒரு சங்கராச்சாரியர் பற்றி ஒருத்தர் ஒரு ஒரு படம் எடுத்தார் அதில் கூடவே சங்கராச்சாரியர் கூட இருக்கிற மாதிரியே அறிவும் மரணமும் கூடவே இருக்கிறது என்பதை அதில் காட்டுவார் சிம்பாலிக்காக அது மாதிரி அனித்யம் அனுமத்யூ என்ன அர்த்தம் இந்த மரணத்தோடு கூடினது இந்த உடம்புன்னு அர்த்தம் மிருத்யு அனுசரத்தின்னு அர்த்தம் தொடர்ந்து இந்த உடம்பை தொடர்ந்து இந்த மரணம் வந்து கொண்டே இருக்கிறது பகு சம்பவ இதம் சுதுர்லபம் லப்துவா நிறைய பிறவி எடுத்தாச்சு பகு சம்பவ அந்தே சம்பவம்னா பிறவி பல பிறவிகளின் முடிவில் இதம் சுதுர்லபம் லப்துவா அடைதற்கு அரிதான இந்த உடம்பை அடைந்து இதுலேருந்தே இந்த உடம்புங்கிற போது நான் வேறு உடம்பு வேறேங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன் இந்த உடம்பை அப்போ நான் இந்த உடம்புக்கு வேறான்னு வந்தானே இதுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மான்னு அர்த்தம் நான் தான் நிறைய புல்லாகி பூடாய் பல பிறவி எடுத்து இந்த மனுஷரீரம் மறுபடியும் எடுத்திருக்கேன் எத்தனை தடவை மனுஷனாக பிறந்தேன்னு தெரியாது எத்தனை எவல்யூஷன் தேரிலாம் நம்ம ஒத்துக்கிறது இல்லை பரிணாமவாதம் அந்த டார்வின் தேரியில் நம்ம சாஸ்திரங்களில் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது பல முறை மனிதனாக பிறந்திருக்கோம் பல முறை தேவர்களாக பிறந்திருக்கோம் பல முறை பல பிறவிகளை எடுத்திருக்கோம் மறுபடியும் ஒரு தடவை நமக்கு இந்த மனுஷன்மாக வந்திருக்கு ஆக அடைய முடியாதான இந்த மனுஷரீரத்தை அடைஞ்சிருக்கோம் லப்துவா சுதுர்லபம் அடைதற்கு அரிதான இந்த மனித உடலை அடைந்திருக்கோம் இக யாவத்து ந இந்த சரீரம் விழறத்துக்கு முன்னால் ஒரு அழகான ஸ்லோகம் அடிக்கடி மேற்கோள் காட்டுறோம் மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயநவுஸ்வயா நீ பெரிய புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை நீ வாங்கிட்டு வந்திருக்கே பாரம் துக்கோதேர்கும் இந்த சம்சார சாகரத்தை கடக்கறதுக்கு உபாயமான இந்த மனுஷரீரத்தை நிறைய புண்ணியம் பண்ணி வாங்கியிருக்கேன் தர யாவன்ன பித்தியத்தே இந்த சம்சார சாகரத்தை இந்த இந்த படகு உடையிறதுக்குள்ளே கடந்துடுன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி இங்கே சொல்கிறார் யாவத்து இக ஏத்தின பத்தேத் இந்த உடம்பு எதுக்குள்ளே விழறதோ எப்போ விழும்னு தெரியாது தூர்ணம் நிஷ்ரேயசாய சீக்கிரம் மோட்சத்துக்காக முயற்சி பண்ணு அர்த்தகாம தர்மத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணாதே அதனால் மோக்த்துக்கு பிரயத்தனம் பண்ணுங்கிறார் நிஸ்ரேயசாய எதையத்தை பணம் சம்பாதிக்கிறது உலக சுக அனுபவிக்கிறதுலேலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாதே ஏதோ உடம்பை காப்பாற்றுறதுக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு புண்ணியத்துலேயும் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்காதே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையணும் அதுக்காக நிஸ்ரேயசாய எதையத்தை கலூ கலுங்கிறது இங்கே தஸ்மாத் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆகவே அந்த காரணத்தினால விஷய சர்வத்தக சியா கலு அப்படி படிக்கணும் விஷயா சர்வத்தக சியா இந்த புலனின்பங்கிறது எல்லா பிறவிலேயும் கிடைக்கும்ப்பா மனுஷப் பிரிவியினுடைய ஸ்பெஷல் என்ன பரமபுருஷார்த்தமாகிய மோக்ஷந்தான் ஆகவே மனிதப் பிறவியில அடைய வேண்டியது அடையணும் மனிதப் பிறவிலையும் போய் நான் பணம் சம்பாதிக்கிறேன் குடும்ப நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தால் இந்த மனுஷன்மையாக வீண் பண்ணுறது சாஸ்திரத்தில் மற்றொரு இடத்துல சொல்கிறதுக்கு சந்தனக்கட்டையை வெந்நீர் அடுப்புக்கு போட்டானா அந்த காலத்தில் வெந்நீர் அடுப்பு இது மாதிரி தான் சொல்கிறோம் இல்லையா ஏதோ குளிர்காயறத்துக்கு அந்த சந்தனக்கட்டையை போட்டு குளிர் காய்ஞ்ச மாதிரி அதில் என்ன பிர சந்தனக்கட்டையை அரைச்சி பூசின்னா அதில் நன்மை இருக்குது சந்தன சந்தனக்கட்டையினால் மருந்து கூட அது உபயோகமாகுது அதை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தாமல் வெறுமனை குளிர்காயறத்துக்கு காட்டையை போட்டான்னு அது எவ்வளவு முட்டாழுத்தணுமோ அவ்வளவு முட்டாழுத்தனோ இந்த உடம்பை விஷய சுகத்தில் கொடுக்கறதுங்கிறார் விஷய சர்வத்தகாத் கழு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் நாய் பன்றி ஜென்மாக்களில் கூட விஷய சுக்கம் நல்லாவே கிடைக்கும் மனுஷிய ஜென்மாவில் மாத்திரம்தான் தர்ம சுகம் ஞான சுக்கம் பக்தி சுகம் மோட்ச சுகம் இது கிடைக்கும் வேறு எதுலேயும் இது கிடைக்காதப்பா ஆகையினால இந்த மனுஷரீரம் நமக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்துன்ருக்கு இந்த உடம்புகிட்டேருந்தே நம்ம நிறைய பாடத்தை கற்றுண்டு இந்த உடம்பில் இருந்து நாம் வாழ்க்கையை நாம் வெற்றி வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் எதுக்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்காக பயன்படுத்தணும் அந்த விவேக்கம் நமக்கு நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் விஷயகாக்கலு சர்வதாத்து இதில் ஒரு பதம் நம்ம பார்க்கலை தீரஹா தீரகான்னா புத்தியை கவனமாக வச்சுன்னு இருக்கிறவன் அர்த்தம் புத்தியை வந்து தவறான வழியில் செல்ல விடாமல் எப்போ பார்த்தாலும் அறிவை சரியான வழியில் மனசை நடத்த பழக்கியிருக்கிறவன் அர்த்தம் ஆக தீரகா தீரகா யாவத்து இதம் சரீரம்ன பத்தேத்து தாவத்து தூர்ணம் தூர்ணம்னா சீக்கிரம் விரைவில் என் இந்த சரீரம் போயிடலாம் ஆகையினால நமக்கு சீக்கிரம் போகிறதுக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே ஞானத்தை அடைஞ்சு மோக்ஷத்தை அடையணும்னு அர்த்தம் ஆஹா தீரகாங்கிற சப்தத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் பூர்த்தி பண்ணுற அதை பிறகு பார்க்கலாம் லப்துவாசுர்லபம் இதம் பகுசம்பே மனுஷமர்த்ததமபீக தீர தூரணம் யத்தே தனபத்தைதனுமத்யுவாவத்